ஆயிரத்தி எண்ணூத்தி முப்பத்தி ஒன்பது என்ற மூன்றாவது அத்தியாயம் நூற்றி வசனத்திற்கு விளக்கம் போர்க்களத்திலிருந்து கைது செய்து கழுத்துகளில் சங்கிலிகள் மாட்டப்பட்ட நிலையில் கைதிகளாக கொண்டு வரப்பட்ட சிலர் அல்லாஹுவின் அருளால் அவர்கள் இஸ்லாத்தை தழுவிட காரணமாக உள்ளவர்களே மனிதர்களில் சிறந்தவர்களாவர் என்பதாகும் புகாரி நான்கு ஐந்து ஐந்து ஏழு